சச்சிதானந்த விஷோத்பத்தியாவிஷா ஸ்ரீகிருஷ்ணா நமச்சுரியஜனிஷ்டமூர் நாராயணோ நரீஷிப்பவரப்பைஷார்க்ம யோத்யாபிச்சாஸ்தரிஷிவரியநிஷேவிதாங்கிரிஹீ துருமிழர் முதல்ல நரநாராயணஅவதாரத்தை பற்றி சொல்கிற பகவான் மகாவிஷ்ணுனுடைய நரநாராயணாவதாரம் இந்த நரநாராயணாவதாரத்தில் நரனையும் நாராயணியும் பிரிக்கிறதே இல்லை அதனால் இங்கே பார்த்தா அது ஏகவச்சனத்திலே இருக்குது த்வச்சனத்தில் சொல்லலை நாராயணோ நரஹா நரநாராயணஹா இன்சப்பரபிள் சந்யாசின்ஸ் என்று புஸ்தகங்களில் காணப்படுகின்றன பிரிக்க முடியாத துறவிகள் பிரம்மாவோடய புத்திரர் ஒருத்தர் தர்மஹான்னு பேர் அவருடைய மனைவி தக்ஷனுடைய பெண்களை அவர் மணந்திருக்கார் தக்ஷதுஹிதரி அதில் ஒருத்தி பேர் மூர்த்தின்னு பேர் பத்து பெண்களை மணந்ததாக சொல்லுகிறது மற்ற விவரங்கள் அதில் மூர்த்திங்கிற பெண் இடத்தில் இந்த நரநாராயணர் அப்படிங்கிற சிறந்த ரிஷியானவர் பரமசாந்தமானவர் தோன்றினார் அவர் என்ன பண்ணார்னா எல்லோருக்கும் நாரதர் முதலான ரிஷிகளுக்கெல்லாம் நைஷ்கர்மிய லக்ஷணம் கர்ம உவாச்ச நைஷ்கர்மிய லக்ஷணம்னால் கர்மமற்ற நிலை என்று சொல்லப்படுகக்கக்கூடிய மோக்ஷத்துக்கு காரணமான கர்மத்தை கர்மம்னா இந்த இடத்துல சிரவண மரண நிதித்தியாசனம் குறிப்பாக நிதித்தியாசனம் அதை உவாச்ச உபதேசம் பண்ணினார் யா உவாச்ச சஹா அப்படின்னு நம்ம சப்ளை பண்ணிக்கணும் எவர் உபதேசம் பண்ணினாரோ அவர் அத்யாபி அங்கே சஞ்சரித்து கொண்டிருக்கிறார் யஹா நைஷ்கர்மிய லக்ஷணம் உவாச்ச அந்த யாதொரு நரநாராயணன் உபதேசம் பண்ணார் நைஷ்கர்மிய லக்ஷணம் உவாச்சேன்னா மோக்ஷத்தினுடைய ஸ்வரூபத்தை உபதேசம் பண்ணினார் கர்ம சச்சார அதற்கான தியானத்தையும் உபதேசம் பண்ணி கொடுத்தார் நிதித்தியாசனத்தையும் சொல்லிக் கொடுத்தாருங்கிறார் எப்படி நிதித்தியாசனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தார் அதாவது வேதாந்த ஸ்ரவண பண்ணி வைச்சார்னு அர்த்தம் ரிஷிகளுக்கெல்லாம் அதற்கான தியான முறைகளையும் சொல்லி கொடுத்தார் அவர்கள் இன்றும் அந்த பதிரிகாசிரமத்திலே இருக்கிறார்கள் அத்தியாபிச்ச ஆஸ்தே இன்றைக்கும் அவர்கள் இருக்கிறார்கள் ரிஷி வரிய நிஷேவிதாங்கிரிகி நாரதர் முதலான ரிஷி வரியர்களால் சிறந்த ரிஷிகளால் நிஷேவித்த வணங்கப்படுகின்ற அங்கிரிகி போன்ற திருவடிகளை உடையவர்களாக அந்த நரநாராயணர்கள் விளங்கி கொண்டிருக்கிறார்கள் இதுதான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் ஆ நரநாராயணாவதாரத்தை இந்த ஸ்லோகத்தின் மூலம் திருமிழர் நிமிச்சக்கரவர்த்தியினுடைய பிரார்த்தனைக்கு இணங்கி உபதேசம் பண்ணியிருக்க தர்மஸ்யுதிஷ்டமூர்த்தியா நாராயணோ நர ரிஷிப்பிரவர பிரசாந்தைஷியலக்ஷணமுச்சார்கர்ம மனமார்ந்தல்வாழ்த்துகள் பூஜ்ய ஸ்ரீ ஓங்காரானந்த மகாஸ்வாமிகளின் அருப்புரலில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான ஸ்ரீமத் பாகவதம் பதினோராவது ஸ்கந்தத்தில் உள்ள ஸ்லோகங்களின் விளக்கங்கள் நாள்தோறும் வாட்ஸ்அப் வாயிலாக